அகர முதலையழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வினை கண் வினை கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு வினைக்குறை தீர்ந்தாரின் உலகு தீர்ந்தன்று ஒரு காரியத்தை அதாவது செயலை மேற்கொண்டு அதை பாதியிலேயே விட்டு அப்படி விடுகின்றவனை அவன் முக்கியமாக தலைவனாக இருந்தானே ஆனால் உலகத்தார் விட்டு விலகுவார் அவனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு காரியத்தை தொடங்கி அது பாதியிலே விட்டுட்டு போகிறது ஆகையினால் என்ன பண்ணணும்னா செயலை செய்யும் பொழுது குறையாக பாதியில் நிறுத்தி விடுவதை விட்டுவிட வேண்டும் ஆக பாதியில் நிறுத்தக்கூடாது ஒரு அழகான ஸ்லோகம் சொல்கிறது உண்டு அதுக்காக வேண்டிய செயலையே தொடங்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அனாரம்போ மனுஷியானாம் பிரதமம் புத்திலட்சணம் ஆரப்தசிய சமாப்து த்விதீயம் புத்திலக்ஷணம் என்பார்கள் ஒரு காரியத்தை தொடங்காமல் இருக்கிறதே நல்லது அப்படி தொடங்கிட்டால் அந்த காரியத்தை ஒழுங்காக முடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் சில பேர் என்ன பண்ணுவார்கள் தொடங்கினா அதில் நிறைய கஷ்டம் வரும்னு தொடங்கவே மாட்டார்கள் சில பேர் காரியத்தை தொடங்கி நடுவில் கஷ்டம் வரும்போது விட்டு விடுவார்கள் ரொம்ப உத்தமமான ஜனங்கள் தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி வெற்றி பெறுகிற வரைக்கும் இந்த காரியத்தை விடாமல் செய்து முடிப்பார்கள் இதற்கு உதாரணமாக அமிர்த மதனம் சொல்கிற வழக்கம் அமிர்தம் வர வரைக்கும் பார்க்கடலை கடைகிறத தேவர்களும் அசுரர்களும் விடலை அமிர்தம் வர வரைக்கும் கடைந்தார்கள் அதில் எத்தனையோ இடைஞ்சல்கள்லாம் வந்தபோதும் அவர்கள் விடவில்லை என்று அந்த உதாரணம் சொல்கிற வழக்கம் இப்படியெல்லாம் பெரியோர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே தொடங்காமல் இருக்கிறவன் ரொம்ப அதமன் தொடங்கி பாதியில் விட்டுட்டு போகிறவன் மத்தியமன் தொடங்கி முடிக்கிறவன் காரியத்தை நிறைவேற்றுபவன் அவன் உத்தமன் என்றெல்லாம் சாஸ்திரங்களிலே காணப்படுகின்றன தீர ஆராய்ந்து முயற்சியோடு ஒரு செயலை செய்யும் பொழுது அதை முடிவுறச் செய்யாமல் குறை வினையாக நிறுத்துவது சரியன்று அறகுறையாக விட்டுவிடப்படாது அப்படின்னு சொல்கிறது விளைவை பற்றி சிந்திக்காமல் வினையை நிறைவேற்ற வேண்டும் என்ன வரப்போகிறதோன்னு நினைக்காமல் எடுத்த காரியத்தை முடிச்சுடணும் விடாமல் செஞ்சாலும் இடையிலே நிறுத்தினால் அந்த செயலினால் உண்டாகும் பயனை அடைய முடியாது இன்னொரு குரல் பார்த்துருக்கோம் இல்லையா எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோ அப்புறம் ஆரம்பித்தாச்சுன்னா அதுக்கப்புறம் யோசிச்சு நிறுத்துறதெல்லாம் கூடாது இடையில் நிறுத்துவதால் அறிவு ஆராய்ச்சி செயல்திறம் அப்படிங்கிற மூன்றும் பழுதுபட்டதாக முடியும் ஆக இப்படி நடுவில் நிறுத்தினால் நம்ம பண்ணின நம்முடைய புத்தி சக்தி நம்ம பண்ணின ஆராய்ச்சி காரியம் எல்லாம் வீணாக போயிடும் குறை வினை என்பது குறை என்று இங்கே குரட்பாவிலே இருக்கிறது அர்ஜுனன் யுத்தம் பண்ணுறதுக்கு வந்தான் வந்தவன் பாதியிலே கிளம்புறதுக்கு பார்த்தான் தொடங்கிறதுக்கு முன்னாலே கிளம்பிடலான் கிருஷ்ணர் உபதேசம் பண்ணி வந்த காரியத்தை செய்தே ஆக வேண்டும் என்று அவனுக்கு உபதேசம் பண்ணினார் எனவே அவன் சோகத்தை விட்டு செயலிலே ஈடுபட்டான் என்பதை பார்க்கிறோம் குன்றென நிமிர்ந்து நெல் என்று பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடி நமக்கு உபதேசம் செய்கிறது பதவலாம் உலகு உலக மக்கள் வினைக்குறை குறைவில்லாது செய்து முடிக்க வேண்டிய செயலை முயற்சியை தீர்ந்தாரின் செய்யாமல் விட்டுவிட்ட தலைவனை அல்லது அரசனை தீர்ந்தன்று ஒதுக்கி விடுவார்கள் எனவே வினை கண் செய்து முடிக்க வேண்டிய அவசியமான செயல்களை வினை கடல் செய்யாமல் இருப்பதை ஓம்பல் நீக்கிவிட வேண்டும் முயற்சியில் தளர்றாமல் செயல் புரிய வேண்டும் அதாவது ஓம்பல்னால் அதை ஒரு வழிபாட்டு உணர்ச்சியோடு செய்யணும் வெற்றியோ தோல்வியோ தொடங்கின காரியத்தை விட்டுவிடக்கூடாது என்பது கருத்து உலக மக்கள் குறைவில்லாமல் செய்து முடிக்க வேண்டிய செயலை செய்யாமல் விட்டுவிட்ட தலைவனை அல்லது அரசனை ஒதுக்கி விடுவார்கள் எனவே செய்து முடிக்க வேண்டிய அவசியமான செயல்களை அதற்கான முயற்சியை செய்யாமல் விட்டுவிட வேண்டும் அதாவது முயற்சியை விடைவிடாது கொண்டு செயல் புரிய வேண்டும் முயற்சியில் தளர் செயல் புரிய வேண்டும் என்பதே கருத்து வினைக்கண் வினை கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்